அவர்கள் தலையிட்டு அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் இவ்வாறு செய்வதை விடட்டும் அல்லது நானே தடுப்பேன் என்று கூறினார் இன்று செய்தி ஆயிஷா ரதி கூறப்பட்டது அவர் இவ்வாறு கூறினாரா என்று ஆயிஷா ரதி அல்லாஹம் கேட்டார்கள் இனி எக்காலமும் இபுன் சுபைருடன் நான் பேச மாட்டேன் என்று அல்லாவுக்காக நேர்ச்சை செய்து கொள்கிறேன் என்றும் ஆயிஷா ரதி அல்லாஹம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் பேசாமல் இருப்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது கவலை அடைந்த இபுன் சுபை ரதி அல்லாஹ் அவர்கள் ஆயிஷா ரவி அல்லாஹன்ஹா அவர்களிடம் பலரை சிபார்சு செய்ய அனுப்பினார்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹுவின் மீது இவர் விஷயத்தில் எக்காலமும் எந்த சிபார்சையும் நான் ஏற்க மாட்டேன் என் நேர்ச்சியையும் நான் முறிக்க மாட்டேன் என்று கூறினார்கள் யுபுன் சுபை அதி அல்லாஹூங் அவர்கள் மீது இந்த நிலை நீடித்ததால் இபுன் சுபை ரதி அல்லாஹூங் அவர்கள் மிஸ்வர் மக்கரமா ரவி அல்லாஹூங் அவர்கள் அப்துல் ரஹ்மான் அஸ்வத் இது குறித்து பேசினார் அவர்களிடம் என்னை நீங்கள் இருவரும் அழைத்து செல்ல அல்லாஹுவை முன்னிலைப்படுத்துகிறேன் என்னை புறக்கணித்து அவர்கள் நேர்ச்சி அவர்களுக்கு கூடாது என்று கூறினார் உடனே மிஸ்வர் அவர்களும் அப்துல் ரஹ்மான் அவர்களும் அவரை அழைத்து சென்று ஆயிஷா ரவி அல்லா அவர்களிடம் இருவரும் அனுமதி கேட்டனர் அஸ்லாம் நாங்கள் உள்ளே வரலாமா என்று இருவரும் கேட்டனர் வாருங்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் அனைவரும் தானே என்று கேட்டார்கள் ஆம் அனைவரும் வாருங்கள் என்று ஆயிஷா அவர்கள் கூறினார்கள் அந்த இருவருடனும் இபனு சுபைர் இருந்ததை ஆயிஷா ரதி அல்லாஹ்ஹா அவர்கள் அறியவில்லை அவர்கள் உள்ளே நுழைந்த போது இபுனு சுபைர் அதி அல்லாஹ் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் இருந்த மறைவு பகுதிக்கு சென்றார்கள் ஆயிஷா ரவி அல்லா முன்ஹா அவர்கள் இபுனு சுபைர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு சிறிய எனவே ஆயிஷா ரதி அல்லாஹன்ஹா அவர்களை கட்டி அணைத்து தான் அவர்களை குறைவாக பேசியது குறித்து கூறி அழுதார்கள் இபனு சுபைரிடம் பேசும்படியும் அவருடைய மன்னிப்பை ஏற்கும்படியும் மிஸ்வர் அலி அல்லாஹன் அவர்களும் அப்துல் ரஹ்மான் ரலி அவர்களும் சத்தியம் செய்து ஆயிஷா ரலி அல்லாஹன்ஹா அவர்களிடம் கூறினார்கள் மூன்று இரவுகளுக்கு மேல் தன் சகோதரனை பெறுத்திருப்பது ஒரு முஸ்லிமுக்கு கூடாது என்று நபி அறிந்தது அவர்களும் பல விஷயங்களை இருவரிடமும் நினைவு கூர்ந்து அழுதவர்களாக நான் இபன் சுபைருடன் பேசுவதில்லை என நேர்ச்சை செய்துள்ளேன் நேர்ச்சை கடுமையானது என்று கூறினார்கள் அவர்களிடம் இருவரும் தொடர்ந்து கூறியதும் இறுதியில் ஆயிஷாரிகள் அவர்கள் இபுனு சுபரிடம் பேசினார்கள் நேர்ச்சியை முடித்ததற்காக நாற்பது அடிமைகளை விடுதலை செய்தார்கள் அதன் பின் தன் நேர்ச்சியை நினைக்கும் போதெல்லாம் தன் தலை முக்காடு துணி நனையும் அளவுக்கு அழுவார்கள் ஏழு மூன்று ஆறு பூஜ்யம் ஏழு ஐந்து